ஜெர்மனியில் பிறந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு பேள் துறைமுக தாக்குதலை ஜப்பான் மேற்கொண்டது ஹவாயின் Pearl துறைமுகத்தை ஜப்பானியர்கள் தாக்கினர் பின்னாளில் அமெ ஜப்பான் மீது அமெரிக்கா அனுகுண்டு வீச இத்தாக்குதல் ஒரு காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியாவின் அட்லாண்டாவில் உணவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீன குடியரசின் அரசு நான்கிங் நகரிலிருந்து தைபே நகர தைவானுக்கு மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துருக்கியில் இராணுவ முகாம் ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் பேர் கொல்லப்பட்டனர்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 விமான ஓட்டியையும் சுட்டு கொன்ற தன்னைத்தானே சுட்டு இதனால் விமானம் தரையில் மோதியதில் அதில் பயணம் செய்த அனைத்து நாற்பத்தி மூன்று பேரும் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர்மீனியாவில் இடம்பெற்ற ஆறு புள்ளி ஒன்பது ரிக்டர் அளவுகோலான நிலநடுக்கத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் பேர் கொல்லப்பட்டு நான்கு லட்சம் பேர் வீடுகளை இழந்தனர்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 ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொன்னம்பலம் குமாரசுவாமி இலங்கை தமிழ் வழக்கறிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கே ஏ மதியழகன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாம் சோம்ஸ்கி அமெரிக்க மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ந பாலேஸ்வரி ஈழத்து புதின எழுத்தாளர்